ிாத்தயத்திரவேற்றைக்காணமுதா கீதாஹே நம ஸ்ரீபகவாச்சோக்கோகாசி பிரதே நவிஷியே ஏவஸ்திதா பிரத்யநீகேஷுயோ தகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி வேண்டுகோளுக்கு இணங்கி விஸ்வரூபத்தை காட்டி அருளத் தொடங்கினார் முதல்ல தேவலோகத்தில் இருக்கக்கூடியவைகள் விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் தன்னுடைய உடம்பிலேயே காமிச்சார் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சடனாக ஒரு சேஞ்ச் என்னென்னா அழிப்பு அதாவது அழியக்கூடிய விஷயங்களையெல்லாம் உடம்பில் காட்ட ஆரம்பித்தார் அதாவது படைப்புன்னு சொன்னால் தோற்றம்னா அதுக்கு மறைவு கண்டிப்பாக இருக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் இல்லாட்டி தோன்றின அழியும் அழிந்தன தோன்றும் அப்படின்னு சொல்கிறது உண்டு உண்மையிலே அழியிறதுங்கிறது கிடையாது எல்லாமே மாறுறது தான் சயின்ஸ்லேயே நம்ம matter never created nor destroyed சொல்கிறது அது அதுமாரி இந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி ஓயாமல் நடந்து கொண்டே இருக்கு ஆகவே பகவான் இந்த இயற்கையினுடைய ஊழித்தன்மை அதாவது இந்த அழியிற காலம் வர்றபோது எல்லாம் ஒரேடியாக அழியிற போது அது ஜீரணிக்க முடிகிறதில்லை நம்ம நிறைய தினமும் ஆல்மோஸ்ட் தினம் இருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பேரிடர் பேரழிவு ஏற்படத்தான் செய்கிறது அது இந்த பிரபஞ்சத்தினுடைய நியத்தி நம்முடைய உடம்பிலேயே எவ்வளவோ உள்ளுக்குள்ள சில பகுதிகளெலாம் அழிந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியாது அது மாதிரி தான் இந்த காஸ்மிக் பாடி யூனிவர்ஸ் இதிலையும் அப்படி நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதை புரிய வைக்கிறார் ஹே அர்ஜுனா அகம் லோகக்ஷயக்கிருத்து பிரவிறத்தா காலக அஸ்மி நான் இந்த உலகத்தையெல்லாம் உலகத்தில்ன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சரீரங்களை பொருள்களை எல்லாவற்றையும் க்ஷயக்கிருத்து அழிக்கக்கூடிய அதனுடைய மூல நிலைக்கு கொண்டு போகிற அதாவது திரும்ப திரும்ப அதில் சுழற்சி ஏற்பட்டு கொண்டிருக்கல்லவா அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆக லோகக் கஷய கிருத்துன்னா உலகங்களை அழிக்கக்கூடிய செயலை செயலை செய்வதிலே பிரபுத்தா கால அஸ்மி மிகவும் சக்தி படைத்த காலமாக இருக்கிறேன் அழிப்பதற்கும் சக்தி வேண்டும் ஆக்குவதற்கும் சக்தி வேண்டும் காப்பதற்கும் சக்தி வேண்டும் ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் என்று தாயுமானவர் கடவுளை பற்றி பாடுறார் உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி அந்த இறைவன் நம்முடைய உள்ளத்திலே உணர்வாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வோமாகார் தாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் நார் மாணிக்க வாஜகன் ஆகவே இது பகவானுடைய விஸ்வரூபத்தில் இந்த சம்ஹார அம்சம் இது எல்லாவற்றையும் நன்றாக ஒடுக்குதல்னு அர்த்தம் சம் என்றால் நன்றாக ஹாரம்னா ஒடுக்கிறது ஒரு மரத்தை எடுக்கிறோம்னா வேரோட பிடுங்கி எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சில சமயம் ட்ரீட்மெண்ட் என்னென்னா எல்லாம் சரி வரலனா அந்த ஆப்ரேஷனே பண்ணி அதை எடுத்து அந்த பகுதி சரி இல்லைன்னா இல்லாட்டி எதாவது மாற்றி வைக்கிறோம் அதெல்லாம் நம்ம இங்கே நினச்சி பார்க்கணும் ஈக லோக்கான் சமாகர்த்தும் பிரவருத்தா இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன் நான் அந்த காலமாக இருக்கிறதுனால இப்போ நான் அதில் ஈடுபட்டிருக்கேங்கிறார் முதல் வரியில் என்ன சொன்னார் இந்த உலகங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய வளர்ச்சி பெற்ற நல்ல ரெடி ஆயாச்சுன்னு அர்த்தம் ரொம்ப தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் பிரவருத்தாகனா நன்றாக வளர்ச்சி அடைந்த காலம் எதுக்கு நான் உலகத்தை அழிப்பதிலே நன்றாக வளர்ச்சி அடைந்த காலமாக நான் இருக்கிறேன் ஈக இப்பொழுது இங்கே இந்த இடத்துல யுத்த பூமியில் லோக்கான் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் அழிப்பதற்கு பிரவருத்தா மகாபாரத யுத்தத்தில் மொத்தம் பத்து பேர் தான் கடைசியில் மிச்சம்னு சொல்லுவார்கள் எல்லாரும் இந்த பக்கம் நிறைய எல்லோரும் அழிந்து விட்டார்கள் திரௌபதியினுடைய புத்திரர்கள் கூட அஞ்சு பேரும் போய்விட்டார்கள் ஆக இந்த அழிவு செயலை செய்வதற்கு நான் இங்கே தொடங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறார் பிரவருத்தகனா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம் எதை செய்வதற்கு நான் லோக்கான் சமாகர்த்தும் பிரவருத்தகா இந்த யுத்த பூமியில இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் அழிக்கக்கூடிய காரியத்தை செய்ய தொடங்கி விட்டேன் அப்படிங்கிறார் துவாமிரேப்பி சர்வே நபவிஷந்தி நீ இல்லாவிட்டாலும் உன்னை வச்சு ஒரு காரியம் நடக்கிறதே தவிர நீ இந்த இடத்துல இப்போ இங்கே இல்லாட்டால் கூட இது ரொம்ப முக்கியம் அதாவது நீ தான் பண்ணுறேன்னு நினச்சிக்காதே எல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு நியதியில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு தர்மம் இருக்குது அதை மீறினா பெரிய அளவில் தண்டனை வரும் தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கலேன்னா நாட்டுக்கு பெரிய கேடு வரும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கு அரசன் நாட்டு மக்களிலே அதர்மமாக மக்களை ஏமாற்றுகிற வகையிலே செயல்படுவார்களே ஆனால் அவர்களையெல்லாம் சரியாக தண்டனை கொடுக்கவில்லை என்றால் நாட்டிற்கே பெரும் கேடு வரும் என்றெல்லாம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே நல்ல காரியங்களை செய்பவர்களையெல்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நன்மையை செய்யவில்லை என்றாலும் நாட்டுக்கு நலம் ஏற்படாது ஆக போற்றத்தகாதவர்கள் எங்கு போற்றப்படுகிறார்களோ போற்றப்பட வேண்டியவர்கள் எங்கு அவமதிக்கப்படுகிறார்களோ மரியாதை தரப்படாமல் இருக்கிறார்களோ அங்கு சரியாக மழை பெய்யாது அகால மரணம் கொலை கொள்ளை இது போன்றதெல்லாம் நடக்கும் அது மாத்திரமில்லை எப்போவுமே மனசில் ஒரு அச்ச உணர்ச்சி இருக்கும் வாழ்க்கையை பற்றின உணர்வே இருக்காது இந்த நாட்டில் இருக்கோம் இந்த ஊரில் இருக்கோம் நமக்கு வாழ்க்கை சரியாக நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் எந்த நாடாக இருந்தாலும் சரி நம்முடைய பாதுகாப்பின்மையில் நமக்கு ஒரு அச்ச உணர்ச்சி இருந்துகிண்டே இருக்கும் பாதுகாப்பு பற்றின விஷயத்தில் அவர் அச்சம் உடையதாக இருக்கும் நமக்கு பாதுகாப்பு தொடர்ந்து இருக்குமா ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழ்வோம் ஆஹ துர்பிக்ஷம் மரணம் பயம் அபூஜ்யா எத்திர பூஜ்யந்தே பூஜ்யான்து விமானினா திருணி தத்ர பிரவர்த்தந்தே துர்பிக்ஷம் மரணம் பயம் முதலிய அர்த்தம் சொல்லிவிட்டேன் இப்போ அந்த ஸ்லோகத்தை சொன்னேன் ஆஹ நீ இல்லாட்டாலும் இங்கே இருக்க போகிறது இல்லை இந்த யுத்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் நீ யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னா கூட இங்கே இருக்கவங்க இருக்க போகிறது இல்லை ஏன் நான் அவர்களை வாங்கிக்கிறது திரும்பவும் இந்த சம்ஹார காலத்தில் அவர்களை உள்ளு இழுத்திருக்கிறதுன்னு நான் திட்டம் போட்டாச்சு அப்படின்னு அர்த்தம் ஏவஸ்திதா பிரத்தியநீகேஷு யோதாக பிரத்தியநீகேஷுன்னா உன்னுடைய எதிர் சேனையில் இருக்கக்கூடிய யுத்த வீரர்கள் இங்கே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே பீஷ்மர் துரோணர் போன்றவர்களெல்லாம் நீ இந்த யுத்தம் பண்ணாவிட்டாலும் கூட அவர்கள் இருக்க போவதில்லை ஏன்னா இந்த யுத்தத்தில் அவர்கள் எப்படியும் கொல்லப்பட போகிறார்கள் அப்படிங்கிறது கருத்து ஆகவே பகவான் தெளிவாக இங்கே பேச ஆரம்பிச்சுருக்கார் ரஜினுடைய பிரார்த்தனையினால் கடைசியில் கேட்டான் நீ யாரு பகவானே உன்னுடைய இந்த கடுமையான உக்ரூபம் என்னது எனக்கு தேவர்களுக்கெல்லாம் மேலானவனாக இருக்கிற நீ எனக்கு அதை சொல்லணும் தேவ வர பிரசீத பமந்தம் ஆத்தியம் விஜாத்தம் இச்சாமின்னு கேட்டதுக்கு பகவான் பதில் சொல்லியிருக்கார் இன்னும் ரெண்டு ஸ்லோகத்தில் பதில் சொல்ல போகிறார் அதுக்கு பிறகு அர்ஜுனன் ரொம்ப பக்தி பரவசத்தோடு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்க போகிறான் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பகுதிகள் இதெல்லாம் நாம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளாக செல்வதற்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அதை அழகாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவனையை இறைவன் நமக்கு கொடுக்கட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களையெல்லாம் மனசார வாழ்த்தி இருக்கிறேன் ஸ்ரீ பகவான் உச்ச